போரிடுகிறார் ஒரு பிறர் போற்றிட போரிடுகிறார் இதில் எவர் இறை உள்ளவர் என்று கேட்கப்பட்டது அப்பொழுது நபி அலிஹி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் வார்த்தை உயர்ந்திர ஒருவர் போர் செய்தால் அவரே இறை வழியில் உள்ளவர் என்று பதில் கூறினார்கள் புகாரி ஏழு நான்கு ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு